உண்டோ வைகாசி விசாகத்துக் கொப்பொருநாள் உண்டோ சடகோபர் கொப்பொருவர் உண்டோ திருவாய்மொழிக் கொப்பு தன் குருகைக்குண்டோ ஒரு பார்தனில் ஒக்குமூர் விசதவா சிகாமணிகளான பொய்யலாக மணவாள மாமணிகள் தம்முடைய உபதேச ரத்தினைங்கிற பிரபந்தத்தில் நம்மாழ்வாருடைய பெருமையை இப்பாடலாலே வெளியிடுகிறார் ஆழ்வார்கள் பதின்வர் அவர்கள் அனைவரும் சேர்ந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அருளிச் செயல்களை பாடியுள்ளார்கள் திருமாரிடத்தில் பக்தி அடியார்களிடத்தில் இவர்கள் திருந்த வேண்டுமென்கிற அவா இந்த ரெண்டு நாளையே தான் அவர்கள் பாசனங்களை பாடினார்கள் இவ்வாழ்வார்களுக்கு தலைவராய் நம்மாழ்வாரே கொண்டாடப்படுகிறார் அவர் அவதரித்தது ஆழ்வார் திருநகரி திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் போகும் பாதையில் சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைதலில் ஸ்ரீ வைகுண்டம் அந்த ஊருக்கு அருகே ஆழ்வார் திருநகரி அங்கே புளிய மரத்தின் அடியில் தான் நம்மாழ்வார் எழுந்து விளையிருந்தார் அவ்வாழ்வார் பிரபந்தங்களை பாடினார் அதில் திருவாய்மொழிங்கிறது மிக முக்கியமான பிரபந்தம் இந்த பாஷனம் அதனுடைய அருமை பெருமைகளைத்தான் எடுத்து கூற வந்தது உண்டோ வைகாசி விசாகத்துக் கொப்பொரு நாள் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் தனிச்சிறப்பு உண்டோ சடகோபர் கொப்பு ரவ நம்மாழ்வாருக்கு சடகோபர் தான் இயற்கைய நிகரானவர் ஆரியர் உண்டோ பக்தியிலேயே செழைத்தவர் பெருமானாலே காதலோட ஏற்றுக் கொள்ளப்பட்டவர் அடுத்து உண்டோ திருவாய்மொழி கொப்பு அவர் பாடிய திவ்ய பிரபந்தமான திருவாய்மொழிக்கு ஈடு இணைதான் உண்டோ கடைசியாக தென் குருகைக் குண்டோ ஒரு பாருகனில் ஒக்குமோர் லோகம் முழுக்க தேடி பார்த்தாலும் தென் குருகூர் ஆழ்வார் திருநகரிக்கு அதுக்கு சமமான மற்றொரு ஊர் கிடைக்க போகிறதா அவ்வளவு சிறப்பு நம்மாழ்வாருக்கு இத்தனை சிறப்பு கூறப்படுகிறதே யாது காரணம் எனில் பெருமான் பேர்ல அத்தனை ஆசை கொண்டவர் நம்ம எல்லாரிடத்திலும் எது தேவை ஆசை தேவை இருக்கே சுவாமினா எதெதலையோ இல்லை பகவானிடத்தில் ஆசை தேவை அவரை பத்தி ஆசைப்படுறதுக்கு என்ன சுவாமி இருக்குன்னால் கொஞ்சம் சீர் தூக்கி பாக்கணும் நாம எத்தனையோ பொருள்கள் ஆசை வச்சிருக்கோமா மனைவி கணவன் பிள்ளை பொண்ணு மாப்பிழை அதே மாநாட்டு பெண் எத்தனையும் சொத்து பத்து வீடு நலம் மாடு கழனி இது முதலான எத்தனையோ விஷயங்கள்ல ஆசை வச்சிருக்கோம் இதுல எல்லாம் ஆசை வைக்கிறதுக்கு எது காரணம்னு பாருங்கோ எல்லாமே ரொம்ப ஒழுங்கா இருக்கா உயர்த்தியா இருக்கா அதனாலதான் ஆசைப்படுறோமா என்று பாருங்கோ அநேகமா இல்லையு பதில் ஒன்று ஏன்னா எல்லா கணவன்களும் ஒழுங்கான வாழ்க்காளா எல்லா பிள்ளை பெண்களும் ஒழுங்கான வாழ்க்காளா அதுக்குன்னு ஆசைப்பட்டுட்டோங்க இல்லை ஆசை இருக்கத்தானே அப்ப ஆசை இருக்கு ஆசை இருக்கிறதுக்கு நல்லதா இருக்கிறது காரணம்னு சொன்னால் அப்படியும் தெரியல பல தவறான தீய வழியில் ஈடுபட்டவாழா இருக்கலாம் ஆனா மனைவிகளுக்கு அத்தனை ஆசை பேர்ல ஒரு பிள்ளை தப்பு பண்ற பிள்ளையாவே இருக்கலாம் ஆனா தாய் தந்தை இருக்கு அத்தனை ஆசை இருக்கு அப்ப ஒண்ணு நிச்சயமா எடுத்தா ஆசைப்படுறதுக்கு நலம் காரணம் அல்ல ரொம்ப நல்லவா சக்தி அதனால நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு காணும் எத்தனையோ குற்றங்கள் இருந்தாலும் ஆசை கொள்ளுகிறோம் அதனால இந்த ஆசைக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு என்ன காரணம்னால் உறவு காரணம் நமக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கும் பக்கத்து வீட்டு பிள்ளை எவ்வளவோ உயர்ந்த பிள்ளையா இருந்தாலும் அதுவும் பேர்ல ஆசை வரமாட்டேங்கிறது கேட்டால் பொறாம வந்து ஆனா என் பிள்ளை தப்பான வழி நடக்கிறதா இருந்தாலும் அவன் பேர்ல ஆசை ஏன் எம் பிள்ளை அப்ப உறவு காரணமா இருக்குன்னு தெரிஞ்சுக்க சொல்லு நமக்கும் மக்கொருப்பதுக்கும் உண்டான நெருக்கமான தொடர்பு காரணமாய் ஆசைப்படுகிறோம் இப்ப பகவானுக்கு நமக்கும் தொடர்பு இருந்து விட்டால் அப்ப அவரடத்துலயும் ஆசைப்படணுமா ஆசைக்கு தொடர்பு காரணம் லாஜிக்கலோட ஆசை வச்சிருக்கோம் கடைசியில் ஏதோ ஒரு விதத்தில் நம்மோட தொடர்புடையவா இருக்கணும் இல்லைன்னு ஆசை வரவே வராது உதாசினால இருக்க இன்டிஃபரண்டா இருக்கிறாங்கிற அளவுக்கு அதை போல இருந்துருவோம் அப்ப பெருமானிடத்தில் ஆசை வளர்த்துக்கணும் என்ன வேணும் சாமி அவருக்கு எனக்கு எதாவது சம்பந்தம் இருக்கணும் தொடர்ந்து இருந்தா தானே சுவாமி ஆசை வளரும் அவர் இடத்துல குணம் இருந்தா ஆசை வளரும் சொல்லிடாதிங்க இப்பதான் பார்த்தோம் குணம் இல்லாத நம்ம ஆசை வச்சிருக்கோம் கவலை இல்ல பெருமாள் நிறையவே குணம் இருக்கு அந்த குறைய வருஷம் இல்ல இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு ஆர்குமெண்ட்டுக்காக சொல்றேன் இப்ப பெருமான இடத்துல குணம் இருக்கு எப்பவும் அருள் புரிஞ்சுட்டே இருப்பார் நல்லதே பண்ணுவார் என்ன நன்னாவே வச்சிருப்பார் இந்த தேவையே இல்லையப்போ என உறவு இருக்குன்னு தெரிஞ்சு கொடுத்தா ஆசை வளர்த்து நடுறோம் நம்ம என்ன தெரியாத தவிக்கிறோம் பெருமானுக்கு நமக்கும் உறவு உள்ளதுங்கிறது தெரியாமல் தவிக்கிறோம் வரவுக்காரரா எப்ப சுவாமி எங்கிட்ட வந்தவர் நான் உறவுன்னு சொல்லிட்டுதே இல்ல என்ன பெற்றவரா என்ன தாயா தந்தையா அக்காவா தங்கையார் என்ன உறவு இதில் ஆச்சரிய என்ன தெரியுமா உலகத்துல ஓர் உறவும் அந்தந்த உறவாக மட்டும்தான் இருக்க முடியும் ஆனா பகவானோ அனைத்து உறவாகவும் இருக்கிறான் மாதா நாராயணகா பிதா நாராயணகா பராத்தா நாராயணகா சரணம் நாராயணகா சுத்து நிவாசகா நாராயணா சேலை கண்ணியரும் பெரு செல்வமும் நன் மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே அப்போ லக்ஷ்மணன் காட்டி கொடுத்ததும் ராமனையே தந்தையாய் சீத்தையே தாயாய் காட்டையே நாடாய் அனைத்தும் பெருமான் ஏற்றுக்கொண்டான் அழுவார்கள் சொல்றதும் பெத்த தாயினும் தாய் தந்தையே பகவான் தாங்கிறார்கள் பிதாச்ச ரேஷி பர்த்தா ஞேயஹா ரமாபதி சுவாமி ஆதாரஹா மமாத்மா சோக்தாச்சாரியம் அனுதிதா பிள்ளை லோகாச்சாரியவர் நமக்கும் பெருமானுக்கும் பிரிக்க முடியாத ஒன்பது வித தொடர்புகள் இருப்பதாக தெரிவிக்கிறார் இப்ப ஒன்பதுக்கு நழி இல்லை ஒன்பதை பாப்ப மொழியோ அப்ப பார்ப்போம் இப்ப நம்ம அஞ்சுலதான் இருக்கோம் எப்ப ஒன்பதுக்கு போகமோ அப்ப அவகாசம் கிடைத்தால் ஒன்பது வரவை சொல்றேன் ஆனா ஒண்ணு நிச்சயம் ஒழிக்கவே முடியாது இந்த உறவை நாம வெட்டி விடச்சாலும் முடியாது உலகத்துல அப்படி இல்லை இல்ல உனக்கு எனக்கும் இல்ல கணவன் மனைவினால் நம்ம உறவை அறுப்பதை அவரால் பண்ணவே முடியாது அதனாலதான் நம்மா இவ்வாறு ஆச்சரியமா தெரிவித்தார் இந்த பெருமான் நான் எங்கு போனாலும் தொடர்ந்து வருகிறான் நான் இவனை வேண்டாம்னு மறந்துட்டே பொறப்பு போனா கூட என்னை விட்டுடாம தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான்னு அழுவார் சொல்றார் நமக்கு ஆச்சரியமா இருக்கும் ஒரு மனிதனை பின்தொடர்ந்து பகவான் வர்றதாவது வரா எத்தனை எத்திர சதுர்பர ஸ்ரீமத் பாகவதம் பவேத் கச்சாமி சத்ரத்ராஹம் கௌரியசா குட்டபக்ஷலா ஒரு கண்ணுக்குட்டிக்கு பின்னாடி தாய்ப்போசி எத்தனை ஆசையோட போகும் தெரியுமா அது எங்க ஓடி ஓடி போச்சுன்னா கூட அதை தொடக்கிட்டே போகும் அதை விட்டுட்டு போகாது பக்கத்திலேயே நாக்கால நக்கின்னு ஏன் ஒரு குழந்தை படுத்துன்னு தூங்கிட்டு வெற்ற குழந்தை சிறு குழந்தை அம்மா வீட்டுல அடுக்கடையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்துல வந்து படுத்துக்கிறா முதுகோட அணைத்துக் கொள்வார் அந்த குழந்தைக்கு அது தெரியவே தெரியாது ஆனா இவளுக்கு ஒரு பாஷம் அந்த குழந்தை பின்னாடியே தொடர்ந்தும் அது எங்க போனாலும் கண்காணிச்சுட்டே இருப்பா அப்ப பெருமாள் நம்மள தொடர்ந்து வரா உறவுக்காரா தொடர்ந்து வரா ஆனா ஐம்பது வருஷம் எடுத்துன்னா எங்க அம்மா கூட இருக்கு போறாளா எங்க அப்பா பெற்றவர்களுக்கு போகிறாரா இல்லை ஆனா அப்பவும் பெருமாள் தொடர்ந்து வருகிறான் இல்லையோ யாரோ சிலர் மட்டும் நம்ம விடாமல் தொடர்ந்து வருகிறார்கள் அழ்வார் எப்பவனா தெரியும் பாக்கிறார் யோ பின்னாடி கண்ணன் நிற்கிறான் ஏன் இருக்கிறான் தெரியல அழ்வார் யோசி யோசி பார்த்தார் வரவாறு இல்லையால் வாழ் வினிதாள் ஏன் பெருமானனுக்கு இத்தனை அனுபவிச்சான்னு தெரியல ஆனா ஒண்ணு தெரியா இனிக்கிறது அவனுடைய அருள் நன்கு இனிக்கிறது அவர் நன்கு அருள் புரிகிறார் பின்னாடியே தொடர்ந்து வர்றார் நம்மளை அவர் விடுறதே இல்லை நம்ம மனசுக்குள்ள எப்பவும் இந்து இருக்கிறார் நீ வேண்டாம் கதவடைத்து தள்ளி நான் கூட அவர் போக மாட்டேங்கிறார் அதுக்குத்தான் நம்ம பெரியவர்கள் இவன் எப்பவாவது நம்மை அனுமதிக்க மாட்டானா அப்ப இவனுக்கு நன்மை பண்ண வேணும்னா பக்கத்துல இருந்தா அத்தனை முடியும் விட்டுட்டு போயிட்டா ஒரு குழந்தை வேணும்னு திணுகி கொண்டு வீட்டுல இருக்க மாட்டேன் போ அப்படின்னு போனா கூட அம்மா விட்டுடமாட்டான் பாத்துட்டே இருக்கா கண்காணிச்சுருப்பா எங்க போறான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கானா இங்க போறானா வந்துருவான் வந்துருவான் ரெண்டு நாள்ல வந்துடுவான் என எப்போதும் காத்து இருக்கிறாள் அல்லவா அதை போல திருமானம் விடாமல் பின்னாடியே வருகிறான் எல்லாருக்கும் வருகிறானா வர தயார் ஆனா அவனிடத்துல ஆசை இருக்கிறவர்கள் பின்னால் கண்டிப்பாக போகிறான் அந்த ஆசை இருக்கிறவாளுக்கே தலைவர் யாரு நம்மழ்வார்தான் அவருக்கு கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம்னு கண்ணன் காதல் வேறல்ல ஆழ்வார் வேறல்ல கிருஷ்ண பக்தி கிருஷ்ண காமம் கண்ணனிடத்தில் காதல் ஆதல்ங்கிறத படம் வரையினா நம்மளால வர முடியாது கண்ணனை படம் வரையலாம் கண்ணனுடைய தொண்டன படம் வரையலாம் கண்ணனிடத்தில் காதல்ங்கிறத படம் அறையலாமண்ணா சுவாமி ஒரு பண்புண்ணா பண்பை படம் வர முடியுமா அந்த பண்பு வேறல்ல நம்மாழ்வாரே வேறல்ல நம்மாழ்வாருடைய படத்தை வரைஞ்சிட்டு கீழே கண்ணன் காதல் கிருஷ்ணக்தி அப்படின்னு பேரு சொல்லலாம் இவ்வளவு பக்தி ஒருத்தரிடத்தில் இருந்தால் கண்ணனை வாட விட்டு கொடுக்கறதில்லை தொடர்ந்து வருகிறார் இப்ப நம்ம இந்த ஸ்லோகத்துல என்ன தெரியுமா பார்க்க போறோம் எப்போதும் நம்மை பின்தொடர்ந்து விட்டுவிடாமல் வரக்கூடிய ஐவர் யார் இதைத்தான் விதை சொல்றார் இந்த அஞ்சு பேர் ராவனை விட்டுடவே மாட்டார் எப்போதும் பின்னே வருவார்கள் பார் பஞ்சது அனுகமிஷந்தி எத்தையசி மித்ரா மத்திய உபஜீவினா பஞ்சத்வானுகமிஷந்தி இவ்வைவரும் நன்கு தொடர்ந்து வருகிறார்கள் எத்தைய கமிஷி எங்கெங்கு நீ போகிறாயோ அங்கங்கு தொடர்ந்து வருவார்கள் மித்ர நம்முடைய நண்பன் தொடர்ந்து வருவான் அமித்ர எதிரி விடாமல் வருவான் மத்திய அயலான் நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை நடுங்கிறவர்கள் அவனும் தொடர்ந்து வருவான் உபஜீவிய நம்முடைய ஜீவனத்துக்கே வழிவகுக்கும் குரு ஆச்சாரியன் அவரும் தொடர்ந்து வருவார் உபஜீவனஹா நம்மை அண்டி பிழைக்க கூடியவர்கள் அவர்களும் தொடர்ந்து வருவார்கள் இவ்வைவரும் ஒன்ன உச்சவே மாட்டான் நண்பன் தொடர்ந்து வருவான் பகைவன் தொடர்ந்து வருவான் நடுவாக இரண்டுமில்லாதவன் தொடர்ந்து வருவான் நம்முடைய வாழ்க்கைக்கே நன்கு விளக்கேற்ற கூடிய நாம யாரை பின்பற்றி வாழறமோ அந்த குரு அவர் தொடர்ந்து வருவார் நம்மால் வாழக்கூடியவர்களும் தொடர்ந்து வருவார்கள் இவ்வைவரும் உன்னை விசுடமாட்டாள் இதுல சிறந்த நண்பனாரு பகவான் தான் எங்கு போனாலும் தொடர்ந்து வருவார் ஒல்லு இதான் பின்னின்ற காதல் நம்ம சொல்றார் நம்முடைய நண்பன் தொடர்ந்து வருகிறான் அவன் பார்த்துட்டே இருக்க போறா ஏதோ தப்பான வழியில போறார் உங்களுக்கு கூடவே போய் நம்ம இவனை காப்பாத்தி குடுத்துடணும் சொன்னா கேட்க மாட்டார் அதுக்கு அவர் தொடர்ந்து வருவார் அதே எதுக்கு பகைவன் வரா இவர் எங்க தனிமேல் இருக்காருன்னு பார்ப்போம் மண்டையில ஒண்ணு போடணும் இப்படிங்கிறது தான் அவர் தொடர்ந்து வருகிறார் அப்ப காப்பாற்றுறதுக்காக நண்பனும் தொடர்ந்து வருகிறார் நம்மை அழிப்பதற்காக பகைவனும் தொடர்ந்து வருகிறான் பகவான் மாடுமைக்க போகணுங்கிறதுக்காக கடந்துறார் நம்ம உரடனே தடுக்கிறார் பசு பெருமான் பசுமைக்க போகேல் அசுரர்கள் பறைப்பெயர் எவன் கோல் ஆண் கந்து அசுரர்கள்லாம் வயில உருத்தி மகனாய் திறந்து ஓரிரவர் உருத்தி மகனாய் ஒழித்து வளர கோகுலத்துக்கு வந்துட்டாரு இல்லையோ பூத்தனை தொடர்ந்து வந்தால் கேஷி கடைசியா தொடர்ந்து வந்தா அகாசுரன் வத்தாசுரன் கவித்தாசுரன் பிரளம்பாசுரன் திருநாவர்த்தாசுரன் எல்லாம் ஒன்னொன்னு நுபகாசுரன் இது முதலான அசுரர்கள்லாம் பகைவர்கள் எங்கெங்கயோ மறைஞ்சுருக்கா ஏதோ பசுமாடு கண்ணுகுட்டின்னு பார்த்தா கண்ணுகுட்டி ஒருசரணா இருக்கு விளாம்பழத்தை சாப்பிட்லாம்னா அது அசுரனா இருக்கு நாகப்பழம் சாப்பிடலாம்னு போனா அங்க கவிதை உருவில ஒரு அசுரம் வரா ஏதோ கொக்குன்னு இருக்கேன்னு பார்த்தா பகாசுரம் பக்கத்துல விளையாடுறதுக்கு வண்டி சக்கரம் வச்சிருக்கேன்னா பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறானா நண்பர்களும் வருவார்கள் நண்பன்ல சிறந்த நண்பன் பகவான் தான் இதைத்தான் நம்மாழ்வார் இனி இந்த அழ்வார் தின்னையில் இருந்து பெருமானுடைய நினைவு நம்மளை ரொம்ப துன்பப்படுத்துறது முக்தியோ கிடைக்க மாட்டேன் என்கிறது வேண்டாம் இனி இந்த ஊரில் இருக்க வேண்டாம் விட்டு பிரிந்து பெருமானுடைய கசிப்பு ஊறுப்படும் அவன் ஊர்ல ஆறு பெருமாள் பேரு சொல்லுவா அவன் பேரைத்தானே சொல்லணும் அங்க போயிட்டான் அவ கத்திடலாம் அப்படின்னு அம்மாழ்வார் கிளம்பினார் நெத்தி எல்லாம் அழிச்சு முட்டார் முக்காடு போட்டு நுட்டார் இரண்ட கஷ்மீனு ஊருக்கு போய் ஒரு குட்டிச்சவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து விட்டார் இந்த பெருமாளுடைய பேர் காதலியர் விழா அவரை மறந்து விடலாம் ஏன்னா அவரானா முக்தி கொடுக்க மாட்டேங்கிறார் இவரிடத்துல காதல் வளர்ந்து போயிடுச்சு வேண்டாம் இவரை விட்டு வரை கொடுன்னு வந்தார் சோதனையா என்ன நடந்தது இவர் உட்காண்டிருந்த குட்டி சவுர்லே யாரோ தன் தலையில பாரத்தை சமந்து வந்தானா அது ஒரு சமதாங்கி கல் பாரத்தை சமதாங்கி கல்லுல இறக்கி வச்சான் இறக்கி வச்சுட்டாப்பா அம்மா அப்படின்னு தானே வாயில சொல்லுவோம் அவடனே செல்வ நாராயணன் அப்படின்னு தான் சூட்சிவாரி போட்டது ஆழ்வாருக்கு இந்த செல்வநாராயணனை விட்டுட்டு தான் வரணும்னு அங்கேயிருந்து இங்க வந்திருக்கேன் கடைசியில் இவனு செல்வநாராயணன் செல்வநாராயணன் சொற்காட்டலம்னு அழ்வார் பாசன் அப்ப எங்க போனாலும் செல்வநாராயணன் ஆழ்வார விடவே மாட்டேங்கிறார் வேண்டாம் நான் கசிது ஊருக்கு போயேன்னாலும் பெருமாள் விடாத வரணும் அப்ப நன்மை செய்பவர்களும் எப்போதும் நம்ம தொடர்ந்து வருவார்கள் கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை யார் வராட்டாலும் பகவான் நண்பன் தொடர்ந்து வருகிறான் சரி விரோதிகள் தொடர்ந்து வருவார்களோ வருமே ஒண்ணு மற்ற விரோதிகள் வேண்டாம் நம்முடைய புலங்கிற விரோதிகள் எப்படி கண்ணனை விரோதிகள் தொடர்ந்து வந்தார்களோ நம்முடைய ஐந்து இந்திரியங்கள் கூடவே இருக்கேன் அகத்தனை வைத்த மாயவல் ஐங்குலங்கள் ஆமவை நந்தரிந்தனன் அகத்தி அன்னை நீ அரும் சேர்ச்சில் வீழ்த்தி உள்நிலா ஐவருடன் இருக்கி இவ்வுலகில் எண்ணிலாமாய நனநலிகை எண்ணுகின்றான் என்று திருவாரூமின் நூத்தந்தாஜில பாசன் ஐந்து இந்தியங்களை நம் இடத்துல வைத்து அதுகள் கூடவே வந்து கஷ்டப்படுத்துறது இல்லையோ பின்னின்று பின்னின்று துன்பத்தை கொடுக்கும் அப்ப பகைவர்களும் விடாமல் வருவார்கள் மத்தியர்கள் நடுவா ஆறு விடமாட்டான் பாருங்க ராமாயண காலத்திலேயே சம்பாதிக்கும் குரங்கு படைக்கும் ஒன்னும் சம்பந்தம் இல்லை ஜகாய் மகாராஜர் போரிட்டார் ராவணனால் அழிக்கப்பட்டார் ராமன் ஜட்டாயுவுக்கு மோஷம் கொடுத்துட்டார் அதுக்கப்புறம்தான் சுகனுடைய தோழமை ஏற்பட்டது நாலு மாசம் ராமன் காசுகார் அதுவும் முடிஞ்சது ஹனுமான் ஜாம்பவான் அங்கத பெருமாளையெல்லாம் தெற்கு நோக்கி அமைச்சார் எங்கெங்கயோ சுத்தி தெரிஞ்சா அவளால கண்டுபிடிக்க முடியல அப்ப கடற்கையில உட்காந்து ஜட்டாய உயிரை விட்டா போல நாமும் விட்டுட வேண்டிதான் அப்படின்னு ஹனுமான் அங்கதனும் பேசிட்டு இருக்கார் பக்கத்துல அதே போல ஒரு பெரிய கழுகரசன் அவர் தான் ஜட்டாயுவுக்கு கூட பிறந்தவர் சம்பாத்தின்னு பேர் அவர் சிறகெல்லாம் எரிஞ்சு பல பலான்னு விழுந்திருக்கு அவர் பக்கத்துல கத்தி தட்டி வந்தார் என்ன பேசிக்கிறீர்கள் ஏதோ ஜட்டாயுன்னு பேர் பேசுறீங்களே அவர் நினைச்சது இந்த குரங்கல்லாம் நம்ம நல்லா அந்த கழுவு கிட்டக்கு வந்தது ஜட்டாயுன்னு பேர் கேட்ட உடனே நம்ம தம்பி பேரை யாரோ சொல்றாங்களோ எதுக்கா சொல்றீர்கள்னு கேட்டார் தெரியா அவனா ராம கைங்கேட்டதுக்கா உயிர் துறந்தான்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் ஓ இந்த பேரு என் குடும்பத்தவனுக்கு கிடைத்ததா எனக்கு கிடைக்காது கொடுத்தேன் என்னால் ஆன உதவி புரிகிறேன் கண்ணை விடுக்கிண்டு தெற்க பார்த்து ராவணிடத்தில் சீத்தை சிறைப்பட்டு இருக்கிறாள்னு அவர் தான் சொன்னார் அவர் நேற்று வரைக்கும் நடு நடுவானவர் எங்கேயோ கூட வந்திருக்கார் பத்தியலாம் இருந்தாலும் இந்த லோகம் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னால் யாரோ இருப்பார் அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் சம்பந்தம் இருக்காது ஆனா தெய்வ உருவத்துல வந்து காப்பாத்துட்டார் மத்தியர்களும் வருவார்கள் உபஜீவிய குருவும் நம்ம பின்தொடர்ந்து வரார் வேற என்ன பண்றது சொல்லுங்க சீடர்கள் குருவு நடத்துற கேக்கிறதுக்கு போலேன்னா குரு சீடனை தேடி வந்துதான் ஆக வேண்டும் வந்தார்களே பெரிய திருமலை நம்பிகள்ன்னு திருவேங்கடத்தில் இருந்தார் திருமலை திருப்பதி கீழே திருப்பதியில ராமானுஷ்வன் இருக்கார் நான் மேல ஏறமாட்டேன்னு விட்டார் அதனால ஒரு வருஷ காலம் ராமாயண உபன்யாசம் மேலே இருந்து கீழே குரு சிக்ஷனை தேடி வந்து சொல்லிட்டு போயிருக்கார் அது எவ்வளவு பெரிய விஷயம் விடுறதே கிடையாது கடைசியில தொண்டர்கள் தலைவனை விடாத இருப்பவர்களா பின் ராமன் காட்டுக்கு புறப்பட்டு போகும் போதும் எல்லாம் கொஞ்ச தூரத்துக்கு தொடர்ந்து வந்தார் ராமன் போக்கு காட்டி ஏமாத்தி விட்டுத்தான் புகன் இருக்கும் சிங்கிவேரபுரத்துக்கே சென்றார் அப்ப நம்மால் வாழ்பவர்களும் விட்டுவிட மாட்டான் அவன் தின்னின்றுப்பான் இவ்வை அடையாளம் கண்டுகோள் என்று கூறுகிறார் இந்த விதூர நீதி ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி